அப்துல்லு அலே வசல்லம் அவர்கள் ஒரு முறை அப்போது இரண்டாம் இருக்காத்தில் உட்காராமலையை எழுந்து விட்டார்கள் மக்களும் அவர்களுடன் எழுந்து விட்டார்கள் தொழுகையை முடிக்கும் தருணத்தில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுக்க போகிறார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது உட்கார்ந்த நிலையிலேயே தப்பேர் கூறினார்கள் சலாம் கொடுப்பதற்கு முன் இரண்டு சஜிதாக்கள் செய்துவிட்டு பின்னர் சலாம் கொடுத்தார்கள்